வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா அறிவு என்பது கட்டாயமாய் திணிக்கப்படுவதல்ல சுயசிந்தனையின் மூலம் பெறப்படுவது ஆம் அறிவு என்பது கட்டாயமாய் திணிக்கப்படுவதல்ல சுயசிந்தனையின் மூலம் பெறப்படுவது என்கிறார் கன்ஃபியூசியஸ் நன்றி வணக்கம்